இன்றைய நிகழ்ச்சியை தலைமை ஏற்று தவித்திரு மனோகர் அவர்கள் நடத்திருக்கிறார்கள் போடிப்பாளையம் கைவல்ய நவநீத சங்கத்தினுடைய ஆத்ம போதகராக விளங்குபவர்கள் ஞானத்தில் துளைத்தவர்கள் வேதாந்த விற்பனர் அவர்கள் ஞானம் மெய் மகனே நம் ஆணை மறந்திடாதே என்ற தலைப்பிலேயும் தலைமை உரையையும் இணைத்து சொற்பொடிவாற்றுமாறு வேண்டுகிறோம் சரணம் சரணம் ஜகத்குரு சரணம் சரணம் சர்க்குரு சரணம் சரணம் சர்வகுரு சரணம் சரணம் அடியார் பாதம் அய்யனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்டமயனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி முக்தி நல்கும் செய்யுமாறு ஒன்றும் காணேன் போற்றி போற்றி சிறப்புமிக்க கைவில்ய நவநீதனுடைய இந்த இரண்டாவது மாநில நிறைவு நிகழ்ச்சியாகிய மூன்றாவது நாள் வேதாந்த மும்மூற்றுக்கள் அதிகாரிகள் அப்பியாச்சிகள் அனுபவிகள் நாம் எல்லோரும் ஒன்று கூடி இங்கு இந்த சிறப்பாக நடைபெறுவதற்கு கோவிலூர் மடாலயத்தினுடைய பன்னிரு குருமார்களினுடைய திருமலர் பாதங்களை நாம் போற்றி வணங்குவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்பன்னிரு குருநாதரனுடைய பரிபூர்ண அருளை பூரணமாக பெற்ற பதிமூன்றாவது பட்டம் சீர்வளர் சீர் மெய்யப்பஞான தேசிகரனுடைய அருளையும் அவருடைய கருணையையும் நாம் ஒருங்கே பெறுவதற்கு இந்த மாநாடு இந்த ஓராண்டு காத்திருந்தது மிக சிறப்பான முறையிலே முதல் மாநாடு நடந்தது ஒரு பெரிய ஒருங்கிணைப்பு அவர்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது அவருடைய முயற்சி கிட்டத்தட்ட ஓராண்டுகள் முயற்சி பெய்து ஒவ்வொரு சபைகளையும் சென்று அணுகி எல்லோரையும் ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி சென்ற ஆண்டு அந்த முதல் மாநாடு பாடிய நல்லூரிலே நடைபெற்றது நம்முடைய நினைவிலே இன்றும் நின்று கொண்டிருக்கிறது ஆயினும் தாய் வீட்டிலே நடக்கிற போது அது ஒரு தனித்திறப்பு தான் இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் முழுக்க கைவல்யம் பேசப்படுகிறது எடுத்துரைக்கப்படுகிறது அந்த இன்பத்தை அனுபவிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது இந்த பன்னிரு குருமார்களினுடைய அளப்பரிய கருணையினால் அவர்கள் மனம் வைத்ததினாலோ என்னவோதான் தமிழகத்திலே எண்ணற்ற ஞானிகள் ஜீவன் முக்தர்களாக பிரம்ம வித்துக்களாக அங்கு அவர்களை உருவாக்கி அது இன்று விருட்சமாக விளைந்து ஞானக்கனிகளை நிறைய கொடுத்துக் கொண்டிருக்கிறது அவருடைய கருணை இல்லையே நம் போன்ற இந்த கிரகஸ்த ஆசிரமத்திலே இருக்கிறவர்கள் ஞானத்தை பேச முடியாது ஞானத்தை பிறருக்கு கொடுக்க முடியாது அந்த கருணையுடைய அந்த முத்துராமல் இங்க வளர் தேசியர் முதல் தேசியர் வரை இன்று நம்முடைய இந்த ஞானத்தை வழங்குவதற்கும் ஞானத்தை நிலைநிறுத்துவதற்கும் அதை வளர்ச்சியடை உறுதுணையாக இருக்கின்ற சுவாமிகளை எல்லாம் வணங்கி இன்றைய இந்த மூன்றாம் நாள் நிகழ்ச்சியில நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பில நாம் இனி நுழைவதற்கு சித்தமாக இருக்கிறோம் தத்துவ விளக்க படலம் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு செயல்தான் நூத்தி ஓராவது செய்யுள் அந்த தத்துவ விளக்கத்திலே தத்துவங்கள் அப்படின்னு சொன்னால் தத்துவம் என்றாலே உண்மை என்று பொருள் யதார்த்தம் என்று பொருள் அந்த யதார்த்தமான உண்மையை நாம் அறிந்து கொள்வதற்கு தத்துவ உற்பத்தி கிரமமும் அந்த தத்துவ ஒடுக்க கிரமத்தையும் அந்த தத்துவ விளக்கத்திலே சொல்லி அந்த ஒடுக்கம் பழகுகிற அந்த பயிற்சி முறையைத்தான் அதிலே முயற்சி செய்யக்கூடிய மும்மூற்றுக்கள் அதிகாரிகள் அப்பியாசிகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை அத்தியாரோபம் என்றும் அவபாதம் என்றும் சொல்லும் வீடு உரைக்கும் வேதாந்தமெல்லாம் மித்தயாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் முக்தியாம் என்று இரண்டு யுக்திகளை வைத்து ஆரோபத்திலே அதன் உற்பத்தி கிரமத்தையும் அவாதத்திலே அதன் ஒடுக்க கிரமத்தையும் தத்துவ விளக்கமாக குருநாகர்கள் காட்டியிருக்கின்றார்கள் எல்லாருக்கும் அதிகமா விளக்க வேண்டியது இல்ல தத்துவங்களில முப்பத்தி ஆறு தத்துவங்கள் இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களில முப்பத்தி ஐந்து தத்துவங்களும் அழியக்கூடியது முப்பத்தி தத்துவம் ஒன்றே அழியாதது அதற்கு பிரம்மம் என்று பெயர் அதுவும் எல்லாருக்கும் தெரியும் அந்த பிரம்மத்தில் இந்த முப்பத்தி தத்துவங்கள் எப்படி உண்டாயிற்று எப்ப உண்டாச்சு உற்பத்தி ஆனதற்கு பின்னாடி கிடையாது ஈஸ்வர உற்பத்தியும் கிடையாது அதுக்கு பின்னா சக்தி என்று பெயர் அது உற்பத்திக்கு முன்னாடி அந்த பிரம்மம் பிரம்மமாகவே இருந்தது அந்த பிரம்மமாகவே இருந்த நிலை ஐந்து நாமங்கள் அதற்கு உண்டு அபின் சக்தியில் அந்த பிரம்மம் உபகிரதமாகவும் ஆரூடமாகவும் விசிஷ்டமாகவும் மூன்று நிலைகளில அது தான் தானாகவே இருந்ததுமாகவே இருந்தது அப்படி இருக்கிற நிலையை அபிநா சக்தியில ஒன்னு சுத்த பிரம்மம் அது உபகிதம் எந்த சம்பந்தமும் இல்லாது இருக்கிறது உபகிதம்னு பேர் அபிநா சக்தியில ஆரூடம் ஆன போது அதுக்கு சர்வசாட்சி என்கிற பெயர் அந்த அபிநாசக்தியில பட்டு வெளிப்பட்ட போது அதுக்கு பரபிரம் பராசக்தி என்று பெயர் இது அபரோட்சம் இந்த பிரம்மம் அடுத்த சக்தியாகிய பின்னாசக்தியில தான் ஜீவேஸ்வர ஜகத்து எப்படி தோன்றிட்டு கேட்டால் கற்பிதமாக பொ தோட்டிட்டு இல்லாமலேயே தோட்டிட்டு அதுக்கு ஒரு பாடல் சொல்லுவாங்க எங்கயாவது குளம் வெட்ட முடியுமா முடியாது அதுல மூணு குளம் வெட்டி வச்சாங்களா ரெண்டு குளம் வரடு ஒண்ணுல தண்ணியே இல்லைன்னா அப்படின்னா ஒண்ணு இல்ல குருநாதர் பார்த்து சிசியம் கேட்கிறாங்க சாமி நீங்க என்னமோ ததாகாரமா இருக்குதுன்னு சொல்றீங்க இந்த உலகம் பொய்யன்னு சொல்றீங்க மித்தைன்னு சொல்றீங்க கற்பிதம் சொல்றீங்க என்ற கண்ணுக்கு முன்னாடி இந்த உலகம் தெரியுது இது எப்படி சாமி பொய்யு நம்புற மாதிரியே இல்லையே அப்போ இது எப்ப இது இல்லாம போகும் அப்படின்னு கேட்டால் மோட்ச இச்சை ஒருவருக்கு உண்டானால்தான் இந்த உலகம் இந்த ஜீவன் இந்த ஈசன் பொய்ய போகும் மோட்சம்னா என்ன அப்படின்னா தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தில் எப்போதும் நீங்காது இருத்தல அது எங்க சாமி இருக்கு அப்படின்னா அது எங்கும் இருக்கிறது அது எங்கும் இருக்கிறது எங்களுக்கு தெரியுமே சுவாமி உன்னுள்ளும் இருக்கிறது அது உண்மையாக இருக்கிறது அது தத்துவ ஞானமாக இருக்கிறது ஆத்ம ஞானமாக இருக்கிறது பிரம்ம ஞானமாவது இருக்கிறது அதை எப்படி சாமி முடிந்துக்கிறது எத்தனை நூல்கள் கடவுளே அவர்களின் எல்லா காலத்திலும் எல்லா பொருள்களிலும் நீக்க மர நிறைந்திருக்கிறது எந்த பரம்பொருளோ அந்த பரம்பொருள் என்னுள்ளும் இருக்கிறது என்னுள் இருக்கிறது எந்த பொருளோ அந்த பொருள் எல்லா இடத்திலேயும் எல்லா காலத்திலேயும் எல்லா பொருள்களிலேயும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்று நமக்கு எண்ணம் உண்டாக வேண்டும் முதலிலே அதன் அந்த நினைவு உண்டாக வேண்டும் அந்த நினைவு வந்ததுக்கு பின்னாடி அந்த உணர்வு உண்டாக வேண்டும் அதுதான் தத்துவ ஞானம் அதுதான் ஆத்ம ஞானம் அதுதான் பிரம்ம ஞானம் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது கேட்டால் ஒரு குரு முன்னிலையிலே ஒரு குறிப்பிட்ட காலமாவது அவரவருடைய பக்குவத்திற்கு ஏற்ப குரு சன்னிதானத்தின் முன்னிலையிலே நாம் அந்த விசாரம் மூலமாக நாம் கிரமமாக அந்த பாடங்களை விசாரம் என்கின்ற பகுதியிலே நாம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்வது அப்படி கேட்டுட்ட ஞானம் பரோட்ச ஞானம் அந்த பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானமாகவும் அனுபவ ஞானமாகவும் ால் அதற்கு குருவினுடைய பரிபூர்ண அருள் வேண்டும் அந்த பரிபூர்ண அருள் யாருக்கு உண்டாகும் அப்படின்னு கேட்டா சுத்தியும் ஒருமைப்பாடு உள்ள மனம் ஒன்றையே ஞாபகத்தில் வச்சுட்டு அதே குறிக்கோளோட போகணும் ஏகாக்கிர என்று பெயர் இந்த தன்மை அடைந்திருந்தால்தான் ஒரு குருவினிடத்தில் பாடம் கேட்டுக்கவும் முடியும் கேட்டுக்கிட்ட அந்த பாடம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் இந்த பக்குவம் யாருக்கு வரும் அதுக்கு ஈஸ்வர கிருப வேணும் அருள் வேணும் வேதமாகவும் இருக்கிறார் இறைவன் குருவாகவும் இருக்கிறார் இறைவன் வேறு அல்ல இரண்டு ஒன்றேதான் அந்த நம்பிக்கை உண்டாக வேண்டும் கைவல்லியத்திலே போனவன் வெறுங்கையோடு போகாதவன் நம் சென்று ஞானசற்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினே பொண்ணும் பொருளை கொண்டு போய் குருநாதருக்கு நம்பிக்கை இல்லாமல் எங்க போனாலும் ஞானமும் உண்டாகாது வாழ்க்கையிலும் பயனும் எந்த பயனும் கிடைக்காது அதுதான் தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை அல்லது தெய்வ நம்பிக்கை குருநாதர் என்ன பண்றார் உனக்குள்ளே இறைவன் இருக்கிறார் இருக்கிற ஒன்றில் இருந்து இந்த இல்லாத தத்துவங்கள் எல்லாம் உற்பத்திக்கிற மத்திய சொல்ற அப்ப இல்லாத ஒன்று எப்படி அந்த இருக்கிற ஒன்றில் தோன்றினதையும் அந்த இருக்கிற ஒன்றை தெரியாமல் மறைத்து விடுகிறது அந்த கண்ணாடி கூட்டுல கறி புடிச்சிருச்சு ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு நாமக்கா விட்டோம்னா கண்ணாடி முழுக்க கருப்பு நிறமா மாறி மாறிட்டா உள்ளுக்குள்ள அந்த பிரகாசம் இருக்கும் அந்த கண்ணாடி இதையும் படும் ஆனா வெளிப்படுகிற போது அதனுடைய பிரகாசம் மங்களாகும் சில நேரங்களில் தெரியாம நாம் என்ன பண்றோம் விளக்கில் இருக்கிற கண்ணாடியை கழட்டி நாம் அதை தொடக்கி சுத்தம் பண்ணி போட்டுட்டா இப்போ அந்த விளக்கினுடைய பிரகாசம் மிக பிரகாசமாக ஜொலிக்கும் விசாரத்தினாலும் குருவினுடைய அருளினாலும் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த யதார்த்தமான அந்த பிரகாசம் மீண்டும் பன்மடங்கு ஜொலிக்கு செய்கிறவர் தான் குரு அவர் இஷ்டத்துக்காக சொல்றார் அவருக்கு முன்னாடி அவர் குருநாதர் சொன்னார் அவருக்கு முன்னாடி அவர் குருநாதர் சொன்னார் இப்படி பாரம்பரியமாக குரு பரம்பரையாக ஞானம் வந்ததினாலே நாம் அந்த ஞான பரம்பரையிலே இருக்கிறவர்களாக அறிகிறவர்களாக அதிலே திளைக்கிறவர்களாக நாம் இங்கு வருகை வந்திருக்கிறோம் அந்த ஒன்பது விதமான உபமானங்களிலே முதல் உபமானம் கால் நீர் கிளி வெள்ளி கயிற்ற்றில் பாம்பு மலடிசை முயலின் கோடுபஞ்சம் எல்லாம் பொய்யே ஞானம்மை மகனே உன்னை நம்மானை மறந்திடாதே இங்க என்ன பண்றாருன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு செயல் சொல்லியிருக்கார் தத்துவ விளக்கம் சொல்லியிருது தூல சூட்சானம் தோன்று மூன்ற அவஸ்தை தாமும் காலமோர் மூன்றும் ஜென்ம கடலும் கல்லோலங்கள் போனவே வந்து வந்து போன ஜென்மங்கள் எத்தனை என்பேன் நான் ஆலமர் கடவுளானை அவை சாட்சி நீ நீ யார் நீ சாட்சி அந்த சாட்சிதான் ஞானம் அறிவு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு ஓரறிவு தாமரத்திடத்துல அறிவு இருக்கு மீது இவனுக்கு தாக்கம் ஆர்வம் உண்டாகவில்லை அது உண்டான சத்சங்கம் சத்விசாரம் அதனால் சத் நாம் அடைய முடியும் ஆகையினால அறிவைக்கி நூல மூன்றாவது பட்டம் சாமிகள் என்கிற நூலும் நாமங்களை நூத்தி எட்டு நாமங்களை சொருவமாக காட்டுகிறார் அறிவு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு அறிவில் யார் இல்ல உனக்கு அறிவிலேன்னு சொன்னால் கோபம் பெறும் எதிரால கோபம் பெறாது உனக்கு கையில் கோபம் பெறாது கண்ணில்ல கோம்ம அது பரிணாமத்தை அடையம்ையிலே விதை இருக்கிறது அந்த பையிலே எடுக்கிறோம் அந்த விதையை அந்த கையிலேயும் பயிலே இருக்கிற விதை அப்படியே தான் இருக்கும் அது மண்ணிலே போட்டு விட்டால் அது முளைக்கும் அது செடியாகும் அது பரிணாமத்தைடையும் அது விருட்சமாகும் எல்லோருக்கும் பலம் கொடுக்கும் அதுபோல உங்களிடத்தில் இருக்கிற அறிவை ஞானமாக ஆக்க வேண்டும் அப்ப ஞானம் அப்படின்னு சொன்னால் கடவுளை அறிவது ஒன்றே ஞானம் தன்னை அறிவதே ஞானம் என்று வேதங்கள் சொல்லுகிறது மற்றதல்லாமோ தன்னை அறிவது தாய் அறிவு பின்னை அறிவது பேயறிவு அப்ப தன்னை அறிய வேண்டும் அதுதான் ஞானம் அந்த தன்னை அறிவதற்கு தடையாகவும் இருக்கிறது அடைவாகவும் இருக்கிறது தன்னை அடையிறதுக்கும் தன்னை அறியறதுக்கும் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கும் ஏதுவாக இருப்பது மனித தேகம் ஒன்றுதான் மற்ற தேகத்தில் முயற்சி மிகவும் ஊக்கமுடையதாக இருக்க வேண்டும் உற்சாகமுடையதாக இருக்க வேண்டும் அந்த ஊக்கப்படுத்துகிறவர் தான் குரு உற்சாகப்படுத்துகிறவர்தான் குரு ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமளி ஜ உற்சாகத்தை குரு கடந்து வந்துட்டு முயற்சியில அதுக்கு மேல அவனால வர முடியல இப்போ அந்த கரையில இருக்கிற நண்பர் கூப்பிடாரு நான் இருக்கிற பயந்துக்காத தைரியமா உன்னை நான் காப்பாத்த உற்சாகப்படுத்த உற்சாகம் வரணும் அதை உண்டாக்குற விதத்தில் உண்டாக்குவர் சொல்றாரு இப்ப சொல்றாரு நம்மான மறந்துடாதே என்று சொன்னால் உனக்கு பயம் வேண்டாம் என்று சொல்றார் அதே போல சந்தேகம் அவருடைய குரு மேல ஆணை சொல்றார் இப்படி எத்தனை குருமார்கள் வந்தாலும் எல்லாரும் அந்த பரம்புரளை பற்றி அந்த பரம்பொருளின் துணையைக் கொண்டு அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்த மீது நம்பிக்கை வைத்துத்தான் நம்மளை எல்லாம் ஈடு அந்த கடைசி செய்யுள்ள குரு சேர்ந்த பின்னாடி தான் பொய்யாக்க முடியாது விளக்கமாற முடியாது இந்த உலகம் பொய்யாக தெரியாது அதுக்குள்ள அவ்வளவு ரகசியார்த்தங்கள் இருக்கிறது அவர் ஆகும் அறிவாத்தூதும் என்னுடைய அறிவினாலே இரவி முஞ்சிமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமன்றைக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் கூடு சிறப்பு குருவார் ஆத்ம விசாரத்திலேயே என்ன எப்படி இருக்க முடியுமா சுவாமி முடியாது அப்ப நாம ஒரு நிச்சயம் பண்ணணும் வாரத்தில் ஒரு நாள் ஆத்ம விசாரம் இல்ல ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் ஒரு மூணு நாள் கூட்டுறோம் அது அதனால முதல் பதத்தில் நீர் என்று சொல்லி இருக்க எல்லாருக்கும் தெரியும் தெரியும் அந்த ஆகாயத்தில் அதிகம் விளக்க வேண்டியது இல்லை வெறும் தோற்றம் உண்மையிலேயே தண்ணி இல்லை ஒரு அவிவேக புருஷன் அதை தண்ணி என்று எத்தனை காலம் தேடி ஓடிட்டே இருக்கிறான் அங்கிருக்கிற மாதிரி தெரியுது அப்புறம் அங்கிருக்கிற மாதிரி தெரியுது போயிட்டே இருக்கிறான் தண்ணி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது பலமுறை முயற்சி பல தடவை செய்தும் கடைசியில் ஒரு அன்பர் சொல்றார் என்னப்பா தேடி முயற்சி செய்யறத நின்று போது இப்ப விவேகத்தை பெற்றுவிட்டான் கேட்கிறான் சிசிய சாமி அவிவேகாலத்தில் தண்ணி இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் மீண்டும் பார்த்தா எனக்கு அதை சத்தியம் என்று நம்புகிறான் விவேகிக்கு அது பொய் என்று எண்ணுகிறான் இதுதான் வித்தியாசம் அதை விசாரித்தான் ஒருத்தர் சொன்னார் தண்ணி இல்லை அது போல விசாரத்தில் இருந்தாத்தான் இந்த உடம்பு பொய் இந்த உடம்பு இந்த தூல தேகம் பொய் என்று தெரியும் காயமே இது பொய்யடாற்ற பொய்யா பார்க்க தெரியலையே இனி மெய்யா தானே பார்த்துட்டு இருக்கிறோம் பொய்யான பாக்கறோம் என்னமே வந்தாலும் இந்த உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு வந்தா தானே தெரியும் அப்ப நாம இதிலிருந்து புரிஞ்சுக்கணும் இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சுக்கொண்டு இதுவும் இந்த காணல் நீர் சூரிய உதயத்தினால்தான் தெரியும் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி தெரியாது அதுபோல விளங்கக்கூடிய காலத்தில் மட்டும்தான் அதாவது சாத்திர காலத்தில் மட்டும்தான் தேகம் சத்தியம் தூக்கத்துக்கு போயிட்டா இந்த தேகம் இல்லை தோற்றுவது இல்லை அப்ப இல்லை என்பது அங்கு நிரூபணமாக அதை நிறைவு செய்கிற போது தத்துவ விளக்கத்தில் சொல்லி சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து நூத்தி அறுபத்தி இரண்டு செய்யலுக்கு மேல சொல்றார் சொல்ற வெள்ளம் போல கண்டு சர்குருவி அப்ப சர்குருவினுடைய துணை இல்லாமல் இந்த உடலை நாம் என்ன காண முடியாது மித்தை என்று காண முடியாது அப்ப குருடைய அருள் இந்த ஒண்ணு ஒரு அருள் வேணும் என்பது இதை யார் அபிமானிக்கிறார் ஜீவன் விஸ்வனாகிய ஜீவன் ஆகியனாலே சாக்கிர காலத்தில் எப்படி இந்த உடம்பை சத்தியம் என்று எண்ணுகிறோமோ நினைக்கிறோமோ உணர்கிறோமோ அதே போல அறிவாகிய நான் ஞானமுடையவன் அது என்னை விட்டு நீங்காதிருக்கிறது நான் விட்டு விட்டாலும் ஞானம் என்னை விட்டுவிடாது என்கிற நிலை அடையப்படும் வரை இந்த ஆத்ம வித்தாரம் நோயக்கூடாது இந்த கண்ணுக்கு இந்த உலகம் பொய்யாவே தோற்றணும் அப்பத்தான் நாம விவேக புருஷன் இது இந்துக்காக வேண்டித்தான் இந்த காணல் நிறுவமான சொல்லப்பட்டது இனி அடுத்தது கிழிஞ்சல் வெள்ளி இந்த கிழிஞ்சல் வெள்ளிங்கிறது அதுவும் சூரிய உதயத்தில் தோற்றதுதான் ஒரே ஒரு நுணுக்கத்தை மட்டும் சொல்லிட்டு வந்து கிழிஞ்சில் உடைந்து அந்த கிழிஞ்சல் குப்பரை கடந்ததுனா இப்படி வெள்ளி தோற்றாது ஆனா மலாக்க கடந்துச்சுன்னா அந்த கிழிஞ்சல் ஒரு வெண்மை நிறம் இருக்கும் அந்த வெள்ளை நிறை மட்டும்தான் வெள்ளியாக தோற்றம் பூராமே தோற்றாது அது தூல தேகத்திலே இந்த பிராணம் கர்மந்திரியங்களும் கூடி பிராணமய கோஷமாக இருந்து அந்த ஆத்மாவை தெரிய மறைத்து விடுகிறது என்ன சாமி பண்ணிச்சு ஒண்ணுமே வெளியும் போயிட்டு இருக்கு அது சேர்ந்ததுனாலதான் நான் போனேன் நான் வந்தேன் நான் பேசுனேன் இப்படிங்கிறது எல்லாம் நாம சொல்றோம் அப்போ ஆத்மாவை ஆசிரியத்து இருக்கிற இந்த பிராணமய கோஷம் தன்னுடைய தர்மங்களை எல்லாம் தன்னுடைய இயல்புகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறது ஆனால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை மறைத்து விடுகிறது காத்தாடி சுத்தது காற்று வருது ஆனால் காத்தாடி சுத்ததற்கு கரண்ட் வேணும் கரண்ட் கண்ணுக்கு தெரியாது அதுபோல ஆத்மாவினுடைய சம்பந்தத்தினாலே இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இயங்குகிறது அந்த இயக்கத்திலே இருக்கிற நாம் அந்த இயக்கத்தை அறிகிற நாம் மறைந்து ஆறாயத்திலே மேகத்தினுடைய கூட்டம் சில நேரங்களிலே ஒன்றுபட்டும் பிரிந்தும் ஒரு நகரம் போல காட்சி அடிக்கும் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாம் தோற்றும் ஆகாயத்தில் அந்த மேக காட்சி ஒரு காற்றடித்தாலோ அல்லது ஒரு மாலை நேரத்தில் இருந்து ஒரு மின்னல் தோற்றினாலோ அவைகள் எல்லாம் கலைந்துவிடும் இனியுன்னு என்னன்னு கேட்டா ஒரு வித்தைக்காரன் இந்த ஆகாயத்திலே ஒரு நகரத்தை காட்டுவது போல என்றும் சொல்லுவ உண்டு இந்த இரண்டு ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த ஆதாயத்துல எல்லாத்திலயும் ஆதாயம் வந்து இருக்கும் இதுல என்ன கேட்டாஜ்ய விவகாரம் விளக்கிட்டு இருக்க முடியாது காலம் கருதி சுருக்கமா தான் சொல்ல முடியும் மனம் கற்பனையாக சஞ்சரித்துக் கொண்டும் அதுக்கு பேரா மனோராஜ்யம் பேரு இப்படி கற்பனையா நினைக்கிறது நான் நினைக்கிறதுக்கு காரணமா இருப்பது ஆத்மா ஆனால் அந்த காட்சிகள் கற்பனை காட்சிகள் தோன்றுகிற போது ஆத்மா மறைக்கப்படுகிறது அப்போ இந்த மனோமய கோஷம் ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கிறது ஆனால் அப்படி மறைத்து விட்டாலும் அந்த மனோமய கோஷத்தை யார் ஆத்மஸ்வரூபத்தினால விசாரம் செய்து அந்த குருவினுடைய பருபூர்ண அருளை பெற்றால் அது அது பொய் என்று தெரியும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சான்று சாட்சி சைதன்யம் சிதாபாசன் சரீரத்திரையம் இந்த மூன்றையும் தெரியாத ஒன்றர் கொன்றுள்ள தெரியாமல் மறைத்தது ஆவரணம் அப்படின்னா மறைப்பு அந்த ஆபரணம் இங்குதான் குருவினால் அந்த ஆவரணம் நீக்கப்படுகிறது அந்த ஆவரணம் நீங்க இவனுக்கு இப்ப பொய்யா தெரியும் குரு கடாட்சத்தால் இவ் ஆபரணம் நீங்கி இந்த இருபத்தி ஒன்பது தத்துவங்களில் ஒன்றர் கொன்றுள்ள பேதம் தெரிகிறதே முக்தி அந்த வேதத்தை குரு இங்க தான் அந்த மனசுல தான் காற்றார் அதனால தான் வேதத்துல மனமே பிரம்மம் என்று சொல்லியிருக்கு விசாரம் பண்ண மனசில் இருக்கிற பிரம்மம் மனம் வேறு பிரம்மம் வேறு ரெண்டும் சேர்ந்து இருக்கிற போது அது மனோமயமா கோஷமாகத்தான் மனோமய கோஷத்தை கழிப்பதற்காக கந்தர்வா நகரம் சொல்லப்பட்டது இனி அடுத்தது நாலாவது கனாவூர் இந்த கனாவூர் என்பது விஞ்ஞான மய நாலாவது கோஷம் இந்த விஞ்ஞானமய கோஷம் என்பது புத்தியும் கூடிய கோஷம் இங்குதான் கனவே உண்டாகுதுன்னா புத்தி அந்த புத்தியில ஏன் தோறதுனா வாசனை பல பிரவிகளில நாம் அறிந்தும் அடைந்தும் அனுபவித்ததும் வாசனை ஏதாவது ஒரு பொருளை நாம் அறியாமல் அடையாமல் அனுபவிக்காமல்லை பத்தியிருக்கும் அனுபவிக்காவிட்டாலும் மட்டும்தான் நீங்கும் குருநாதர் மகா வாக்கியங்கள அதில் இருக்கக்கூடிய ஞானத்தை சாட்சியாக மாற்றுகிறார் ஜீவனாக இருந்தவனை ஆபாசனாக இருந்தவனை அந்த மகாபாக்கிய சத்தத்தால் சாட்சி ஞானமாக அஞ்ஞான நித்தரியில் இருந்து அவனை விழிப்பிக்க செய்து ஞானத்த விழிப்பை உண்டாக்குகிறார் அந்த ஞானம் தான் சாட்சி ஞானம் அதனாலதான் குருநாதர் கைவல்லியத்துல முதல் செய்யல அந்தி மாத்திரமாய் நிற்கும் என்று சொல்லி அனுபவம் வெள்ளை நிறத்தை சொல்லலாம் நீல நிறத்தை சொல்லலாம் கருப்பு நிறத்தையும் சொல்லலாம் எல்லா நிறங்களும் மாறி மாறி தோண்டிட்டு இருக்கு ஆனால் தூக்கத்துக்கு போகையில கருப்பு நிறத்தை அங்கு சொல்லியிருக்காங்க வானம்மை அப்போ அந்த ஆதாயத்திலே தோன்றக்கூடிய அந்த கருப்பு நிறம் போல இந்த உறக்கத்திலே ஒன்றும் தெரியாமல் சூழ்ந்து நம்மை மறைத்து விடுகிறது எதையுமே தெரியாம மறைச்சிருக்கும் ஆனா எதையும் தெரியாம தான் மறைச்சதுங்கிறது இவனுக்கு தெரியும் ஒண்ணுமே தெரியல எனக்கு எல்லாரும் சொல்றோம் ஆனந்தம் என்ன ஆனந்தம் நே அடிச்சு போட்டு அவள் சலிச்சு படுத்த என்ன ஆனந்தம் தெரியுமா என்ன ஆனந்தம் அடைந்தவர்களுக்கு ஒன்றும் தெரியாதது மட்டும் பண்ணிக்குவாங்க இந்த தூல சூட்சங்களை விட்டுவிட்டு காரண சரீரத்தில் ஒரு குருநாதனுடைய கிருவை வேணும் அது அனுபவமாக பெற வேண்டும் அந்த அனுபவத்தை அந்த அவித்தை நீக்கி கொடுக்கிறார் குருநாதர் அஞ்சு கோஷம் முடிஞ்சது இனி நாலே நாலு கயிற்றில் பாம்பு தெரியும் இல்லாமலேயே கயிறு தோன்றுது கயிறு தோன்றுகிற போது பாம்பு தோன்றல பாம்பு தோன்றுகிற போது கயிறு தோன்றல அப்ப இந்த கயிறில் பாம்பு யாருக்காக சொல்லப்பட்டது கயிறை பாம்பா கண்டதுனால பயமும் துக்கமும் வந்துருச்சு அந்த பயத்தை நீக்குகிறார் இவனுக்கு வாழ்க்கையிலே துக்கம் மரணத்திலே பயம் எல் ஞானம் தெரிஞ்சிருந்தாலும் அனுபவ ஞானம் வல்லினா மரணத்துல எல்லாரும் கலக்கம் பயம் வந்தே தீரும் அனுபவம் ஆக்கியும் அதுக்குள்ள அதனால அந்த பாம்பினுடைய பயம் நீக்கப்பட வேண்டும் அதுதான் ஜீவனுக்கு துக்கமும் இருக்கிறது ஜீவனுக்கு பயமும் இருக்கிறது அந்த இரண்டையும் குருநாதர் நீக்குகிறார் யாருக்கு விசாரத்திலே இடைவிடா விசாரத்தில் இருக்கிற அடுத்த ஓமானம் தான் கொஞ்சம் சிக்கல் முயல் கொம்பு இந்த முயல் கொம்புனா முயலுக்கு கொம்பே இல்லை இந்த என்ன பண்றாங்கன்னா ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்றாங்க இவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சது ஈஸ்வரனுடைய சொல்றது அப்படின்னா இந்த இவ்வளவு விசாரம் பண்ணிட்டு வந்ததுக்கு பின்னாடி அவவாதத்தில நான்கு விதமான அவவாதம் அவாதம் ஐதீக அவபாதம் பிரத்யட்ச அவபாதம் அஜாதவாத அவரண்டாக பிரிக்கிறார்கள் அனுபவ ஞானம் வந்ததுக்கு பின்னாடி இருக்கிறது அஜாதவாத அவபாதம் ஞானிகள் ஆனவர்களுக்கு மாயையில் இருக்கக்கூடிய கர்ம பாசனை இருக்கிறது அதனால ஈஸ்வரனை நீக்கிறது இல்லைன்னு சொல்றது அது அவரவருக்கு தான் தெரியும் கர்ம பாசனை நீங்கி இருந்தால் நம்மளுக்கு ஒன்றின் மேல இச்சை இல்லை போதும் தேவையில்லை இனி எனக்கு எல்லாம் வேணும் அது வேணும் இதுவரன் சகாயம் பண்ணணும் கோடு கடுத்தது பீனமாம் தரி இந்த பீனமாம் தரிக்க ஒன்னு இருக்கும் கைட்டில் பாம்பு மலடி மலடிசைக்கு தான் ஈஸ்வரன் சொல்லி இருக்குது முயலின் கோடுங்கிறது மாய்க்கு சொல்லப்பட்டது ரெண்டையும் சேர்த்து சொல்லியாச்சு இனி கடைசியில சொல்றது கட்டையில் கள்வன் இது எப்ப தோற்றும் இருட்டு வேலையில தோற்றும் இருட்டு சுத்தமா தோற்றினாலும் அது வெளிச்சத்தினால கள்வர் இல்லைங்கிறது நம்மை நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடிய வல்லமை அவர் உருவத்திலேயும் வரலாம் அருவமா வரலாம் விட்டு சொருவமாகவும் வரலாம் இவருடைய பக்குவத்தை அடைந்தவனது அதிகாரம் தெரிந்து அருளால் நோக்கி அஞ்சல் ஓம் என்று அபயக்கரம் சிரத்திலிருந்து புனையவரும் சுருதி யுக்தியால் அவனது அனான்ம புத்தியினை ஒழித்து இணையலரும் ஒரு பிரமம் நீயே என்று உள்ள உணர்த்துதல் குரவன் உபதேசம் ஆக குருவினுடைய உபதேசம் குருவினது ஞானம் இவனுக்கு அபரோற்ற ஞானத்தையும் அனுபவ ஞானத்தையும் உண்டாக்கும் அப்படிப்பட்ட குருவினுடைய அருள் நாம் குருவர்க்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய இந்த வேதாந்தத்தை உலகறிய செய்தவர்கள் இன்னும் உலக அறிய செய்வதற்கு முயற்சிகளையும் அதற்குண்டான நோக்கங்களையும் லட்சியமாக கொண்டிருக்கிற இந்த குருநாதருடைய இந்த மடாலயத்திலே நாம் கூடியிருக்கிறோம் அவர்கள் மட்டும் அதை தனித்து செய்ய முடியாது நாமளும் கூட எல்லாரும் சேர்ந்து இந்த கைவல்லியத்தை நாம் மட்டும் தெரிந்து கொண்டால் பிரயோஜனமில்லை நமக்கு கிடைத்தத எல்லார்த்துக்கும் கொடுக்கணும் கடவுள் உங்களுக்கு எது கொடுத்தோ அதை நாமளும் அவைகளோட சேர்ந்து எல்லாத்திலையும் அது எல்லோருக்கும் கிடைக்கும் வண்ணத்திலே பரவுவதற்கு ஐயா போன்றவர்கள் எல்லாம் உற்ற துணையாக இருந்து அவர்களோடு நாம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து இந்த ஞானத்தை குருநாதனுடைய கிருபியினாலும் அவருடைய பரிபூர்ண அருளினாலும் வளர்ச்சியடை செய்வதற்கு குருநாதர் கிருமை செய்யும் இந்த பன்னிரும்ருளை பொ சர்வ குருநர்களும் அந்த கருணையை கொடுக்கட்டும் சர்க்குருவ நமக்கு ஜெகத்குருவாயிருக்கிற நிற்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து அடிய அமைதி வருகிறேன் பாதத்தை சரணமதாய்ச்சார்கின்ற எம் எல்லாம் அளவில் பரமானந்தம் வண்ணம் அவித்தை முதலனா அதிபவாரிலின்றி உலகுபெற அகண்டபர பிரும் உபதேசம் எனும் மகாநாய்குண்டு இலகுபர பிரமெனும் தீரத்தேற்றி இப்பவும் மீண்டனுகாமல் அருள் செய்வாயே ஹரிஓம் சத் சத் சத்குரு பரபிரமனே நமக ஹரி ஓம் சத் சத் சத்குரு பரபிரமனே நமக ஹரிஓம் சத் சத் சத்குரு பரபிரமனே நமக